சமாதானம் தரும் சமாதான பிரபுவுக்கு மகிமையும் கனமும் சதா காலமும் உண்டாவதாக வசதிகள் இருந்தும் சமாதானமில்லையா பரிசுத்த ஆவி பெற்றிருந்தும் சமாதானமில்லையா அசுத்தாவியின் போராட்டமா பாவ போராட்டமா சரீரத்தின் சுகவீனமா குடும்பத்தில் குழப்பமா கலங்காதீர்கள் சமாதானத்தை தரப்போகிறார் சமாதானத்தை பெறும் வழியை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க வருகிறார் புதிய சிலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் ஜபத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா இப்படிப்பட்ட அனுபவம் உடைய கத்தருடைய அப்போஸ்தலர் அதை நாமும் பெற்றுக்கொள்ளும் ரகசியத்தை இந்த தேவ செய்தியில் பகிர்ந்திருக்கிறார் வழி புதிய உள்ளது தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார் மறுபடியும் இந்த வாரத்தின் முதலாளியிலும் நாம் திருச்சமையாக சேர்ந்த ஆண்டவர் ஆயு தேவனுக்கு மகாபிரசுத்த உள்ள தேவனுக்கு ஒரு பிரசுத்த ஆராதனை ஏறெடுக்க நம்ம எல்லோருக்கும் தேவன் அனுக்கிரமம் செய்தபடினால ஆண்டவரை நான் சோதரர்கிறேன் ஹலே தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் ஆயி தேவன் நமக்கு அருகின்ற வேத வாக்கியங்களை வாசித்து அவைகள் மூலமாக உண்டாகிற தேவ நன்மைகளை இன்றும் பெற்று தேவன் நமக்கும் அனுக்கிரமம் செய்வாராக ஹலே லோயா ஹலேயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உயர்ந்த மலையிலிருந்து பெருவள்ளம் வேகமாக இறங்கி வருகிறதை காண்கின்றேன் ஆண்டவராகிய தேவனுடைய அருள் மாறி சமாதானம் தேவனுடைய மகிமை மகத்துவம் மத்தியில உயர்ந்த சுகரத்திலிருந்து நமது மத்திய பிள்ளைகள புரிந்துள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை அலையிலோயா அலையிலோயா ஐவான் சுசேச பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஒருவர் வாசிக்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனுக்கு மயி உண்டாவதாக உலகத்தில் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளையராகிய நமக்கு இடருடைய கலக்கங்கள் சமாதான குறைவுகள் விலகினங்கள் வருவது உண்டு இவர்கள தேவன் என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார் தேவனாகிய கற்பதைய அப்போசர்களை விட்டு பிரிந்த இடத்திற்கு பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலை வந்தபோது படத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஸ்ரீஸ்வர்களுக்கு கலைஞர் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு உழைத்த வார்த்தையாவது என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் அவர் சமாதானத்தை கொண்டு வந்தவர் நாலாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்தில் அதாவது மர்மக்கள் சமாதானமற்றவர்களாக இருந்தார்கள் ஆதி மனிதனாகி ஆதாம் ஆதாம் ஏதன் தோட்டத்தில் ஆண்டவராகிஸ்துவோடு தேவனாகிய கர்த்தரோடு கொஞ்சம் குலாவி மகிழ்ந்து கழிபுரிந்து கொண்டிருந்த மனிதன் தேவ கற்றலை மீறி மீறி பாவம் செய்தபடி அவன் தேவ கற்றலை மீறினால் உலகத்தில் பிறப்பிக்கப்பட்ட யாவருமே வாழ்ந்ததாக நான் பின்னால் வசனங்களை பார்க்கின்றோம் தேவனுக்கு மெய்மை உண்டாவதாக வந்த போது இந்த பூமிக்கு என்ன உண்டாயிற்று சமாதானம் உண்டாயிற்று என்று நாம் காணுகின்ற வாக்கிய மகிமையும் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் என்று சொல்லி தேவனை துதித்தார் மகிமை உண்டாவதாக அந்த பரமசேனையின் திரல் கூட்டங்கள் எங்கே தோன்றினார்கள் வயல்வெளியில காத்துக்கொண்டிருந்தது தூதர்கள் தோண்டி உணர்ச்சில் இருக்கிற தேவனுக்கு வந்ததுனால் அதாவது மருமக்கள் மூலமாக அதாவது பிளாவாகி தேவனுக்கு மகிழமை போகின்றது அது மாத்திரம் இல்ல இழந்துவிட்டான் தேவன் இல்லாதவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த மனிதனுக்கு சமாதானம் உண்டாக பிறந்திருக்கிறார் தேவனுக்கு மயமே பூமியில சமாதானமும் ியமற்றேவன் வெறு வைத்திருந்தாயிற்று என்று அறிவிக்கப்பட்டதை நாம் காணுகின்றோம் சமாதான பரபராக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று அதாவது ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்வளவு தேவன் அதாவது சமாதான பிரபுவாக இந்த பூமியிலே தோன்றுவார் என்று தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை உரைக்கப்படுகிறது பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் சமாதான பிரபு எனப்படும் அவரது சமாதானத்தை கொண்டு வந்தார் ஏற்றுக்கொளோ பாவனிப்பாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவரை யார் சொந்த ரட்சராக அவரை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்கின்றார்கள் சமாதானத்திலே பிரபு அவர் சமாதானத்தில் நிறைந்திருக்கின்றார் அவர் யாரோடு உண்டோ அவர் எந்த ஐக்கியத்தில் உண்டோ அவர் குடும்பத்தில் உண்டோ அவர் நிறைந்தோடும் நிரம்பி வழியும் ஓடி வருகிறதை நான் காணுகின்றேன் அருமையான தேவண்ட பிள்ளைகள் இந்த சமாதானம் ஒரு குறிக்கப்பட்ட அளவு அல்ல அதாவது இந்த உலகத்தில் மயில்கள் கொடுக்கிற பிரகாரம் இருபத்தி ஏழு பதினான்கு இருபத்தி ஏழு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் என்று அனுபவித்து விட்டால் சந்தோஷம் இருக்கும் அப்புறம் மங்கிவிடும் ஒரு புதிய வஸ்திரத்தை கட்டிவிட்டால் அதனால் அவருக்கு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு தடவை தண்ணீர்ல போட்டு அலசிவிட்டு மகிழ்ச்சி போய்விடுகிறது இவ்வளவு குடிக்கிறான் கண்காட்சிகளை பார்க்கிறான் சில மணி நேரங்கள் குதித்து விசாரணைக்கிறான் மகிழ்ச்சியாக இருக்கிறதாக எண்ணுகிறான் அது ஒழிந்து போகிற அனுத்தியமான சந்தோஷம் என்று நாம் காணுகிறோம் முகஸ்தை பற்றி நான் பார்க்கும் போது அவர் அனுசியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தார் என்று நாம் காணுகிறோம் அனுசியமான உங்களுக்கு எமைகள் இருந்தும் வாழ்க்கையில் ல்லை என்று நாம் காணுகின்றோம் வீடு முறையாக பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் அவனுக்கு சலாவிதமான ஆசிரியர் இருந்தாலும் மனதில் சமாதானம் இல்லை ஒன்று அலேலாடினாலே நான் போகிறேன் என்று என்ன ஆதிர நான் போகிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும் பேட்டாளராக நான் அனுப்பினவர் என்று உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் அந்த பிரகாரம் செய்வேன் ஆனால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அலேனுயா அருமையான கத்துடைய பிள்ளைகளை பரிசுத்தாவை பெற்று வந்தாலும் இடையிடையே நமக்கு ஒரு கலக்கம் இடையிடையே நமக்கு ஒரு விதமான பதஸ்தான் ஐயோ ஒரு கவலை என்ன செய்வது வாழ்க்கை உழவுதானா எனக்கு இல்லையா அதாவது என்ன செய்ய முடியும் வாழ்க்கை முடியுமா என்று எண்ணி கலங்குகின்றோம் அந்த சமாதானம் அது உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானம் அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும் காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் என்ன மகிழ்ச்சி தான் ஐஸ்வர்யம் சிலருடைய முகத்தில பார்த்தோம்னு சொல்லுவார்கள் முகத்துல எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கு பாருங்க என்று சொல்லுவார்கள் சிலர் பெரிய ஆசிரியர்களா இருந்தாலும் முகம் ஒழுங்கு இருளடைந்து போயிருக்கும் துக்கத்திலே அமிழ்ந்திருப்பார்கள் பயத்தினால் அமைந்திருப்பார்கள் கவர்மெண்ட் மூலமாக நெருக்கடி வந்து விடுமோ திருமணர்கள் மூலமாக நமக்கு கஷ்டம் என்ன புகைவர்களால் எதிராளிகள் ஜோம் பண்ணும் போது எனக்கு ஆவியான ஒரு சொல்லுகிறதுதான் அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றமாக அவர்கள் போகிறப்படுகிறார்கள் மற்றவர்களுக்கு அது பொறுக்கவில்லை ஒருவருடைய வாழ்வு இன்னொருவருக்கு பொறாமை உண்டாக்குமா அவன் பிள்ளை பண்ணுகிறான் அவர்கள் ஓட்டுகிற வாகனங்கள் பலனிட முடியாத செய்கிறான் அவர்களுக்கு செய்கிறான் பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானத்தை நாம் நிறைவாக பெற்றுக் வேண்டும் பற்றி வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளியே அந்த ஒளி அக எந்த மனுஷரையும்ட்டுக்கல்ல இருக்கிற மனிதரையும் விடுவிக்கிற பிரகாசிக்கிற மகிழ செய்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் அது அல்ல அல்ல அல்ல அல்ல குறையான செல்வம் அது கொண்டே இருக்கும் அது சமாதானம் நிறைந்த துரவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது வேதனுக்கு மய்மை உண்டாவதாக ஒரு பெரிய பெரிய மதிப்புக்குரியவர் பிள்ளைகளுக்காக கடன்பட்டு கடனை வழி இல்லை வருகிறது தற்கொலை செய்து விடுவோமா குடும்பமாக தீர்மானத்தில் வந்துவிட்டார்கள் இந்த மயாதானத்தை பெற்ற ஒரு சகோதரன் நம்முடைய துணைச்சி அங்கம் அவரோடு பயணத்தில் இருக்கும் அவருடைய மனநிலை ஆவியில் அறிந்து அவரோடு சம்பாதித்தார் அவரோட சொன்னால் சம்பாசித்த போது அவர் நான் முகத்தில் காட்டி விட்டவோ என்று மறுத்தார் எப்படியும் நம்முடைய நிலைமை இவனுக்கு தெரியாது இந்த ஆளுக்கு இவர் எப்படி படத்தில் அதை கேட்டார் என்று வண்டி விட்டு இறங்கினவுடனே ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் இறங்கினார்கள் கேட்டார் சகோதரனு நீ என்னை பற்றி இப்படி கேட்ட யார் சொன்னார்கள் என்னை யார் சொன்னார்களா இல்லை கடவுள் சொன்னார் மிகுதியான துக்கத்தில் இருக்கிறீர் என்று கருத்தர் சொன்னார் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று இவர் சொல்லிக் கொடுத்தார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அந்த வழி என்ன அவரும் கிறிஸ்தவர்தான் அவர் சிலை வழிபாடு செய்கிற கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் உண்டு அதை சாத்தானம் அறிந்திருக்கின்றான் என்று நாம் வருகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அனைப்படி நான் அதை இல பாருங்கள் நான் உங்களை அழைத்து என்று அவரை அழைத்து வந்தார்கள் அவருக்கு தேவ ஆலோசனை கொடுக்கப்பட்டது கொடூரமான அக்கிரமாவெல்லாம் சுமந்து தீர்த்த ஒருவர் இருக்கின்றார் அவரிடத்தில் வரும்போது அவரிடத்தில் வந்து தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் போது அவர் சொல்கிற வார்த்தையின்படி நடக்க தன்னை ஒப்புக்கொள்ளும் அவருக்கு என்ன சமாதானம் கிடைக்கும் என்று அவர் அழைத்து கொண்டு வந்தார் அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது ஐம்பத்தி மூன்றாம் ஆதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை ஒருவர் வாசுகிறான் அவருக்குலோசகர் என்ன அதாவது அவர் சமாதான பரபாக வந்தார் ஆனால் மனிதன் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கர்மம் தீர வேண்டும் அதற்காக அவர் என்ன செய்தார் மர்மக்கூடிய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணினாராம் நமக்கு சமாதானத்தை ஒன்றுபண்ணும் அவர் மேல் வந்தது நம்முடைய நிமித்தம் நம்முடைய மேர்தல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய நிமித்தம் அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு வேண்டும் ஆக்கிரே அவர் மேல் வந்தது போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இது அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அருமையான குமாரனை மணமக்களுக்கு சமாதானத்தை பொக்கிஷமாக இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார் என்று நாம் காணுகின்றோம் அவர் இந்த பூமிக்கு வந்தார் சமாதான பிரபுவாக இப்படி மனிதன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் கொடுக்கிற ஆலோசனை என்றால் நாம் அக்கிரமக்காரர்களாக பின்மார்களாக துரோகராக தேவ துரோகமனி நாம் இருந்தோம் ஆகிய நாமும் நம்முடைய அக்கிரமங்களை அதாவது ஒருவர் சுமந்து தீர்த்திருக்கின்றார் நமக்கு சமாதானத்தை உண்டமணக்கூடிய ஆக்கலை அவர் மேல் வந்தது அவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் நீங்கள் ாலும்ற சிலைபாடு சிலை வழிபாடு செய்கிறீர்கள் அறிவறுப்பு என்று எழுதி எரிச்சலை பின் சந்ததிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் விட்டுவிட்டு மெய்யாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சமயம் தருகின்றோம் நீங்கள் ஆண்டவுடைய கல்வாரி என்றை கலந்து உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாகும் அந்த சமாதானத்தை இன்னொரு நாள ஒரு குறிக்கப்பட்டே நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர் அதை ஏற்றுக்கொண்டார் அவனுடைய மனிதனும் அவருக்கு சமாதானம் வேண்டும் சமாதானம் இல்லாதபடினால் கடைசி ஒளிம்பில் வந்து நிற்கிறார் அதாவது உலகத்தை விட்டு நம்ம கடந்து போய் விடலாமா என்கிற இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கின்றார் பாவங்களை அறிக்கை இட்டார் அருமையான கச்சக பிள்ளைகளை குறைகளை அவர் அறிக்கை செய்து விட்டு விட்ட உடனே அறிக்கை செய்த உடனே அவருக்கு மன்னித்தார் உடனே பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டார் பரிசுத்தாய் பெற்று சில நிமிடங்கள் அவர் அதிலே களை கொண்டார் லைத்து கொண்டிருந்தார் முடிந்த பிறகு சொன்னார் எனக்கு வயது வயதான மனிதன் அவருக்கு வயது ஒரு எழுபது இருக்கும் எழுபது எழுபது இருக்கும் அப்போ அவர் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ சந்தோஷங்களை அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில படிக்கும்போது பாஸ் ஆகிட்டு அவர் சந்தோஷம் வேலையில வேற ஒரு நல்ல வேலை கிடைத்ததுனால சந்தோஷம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைத்த உடனே ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி பொங்குகிறது தொடர்ந்து கத்துடைய வழியை பற்றி கொண்ட அவருடைய கடன் பல லட்சங்கள் இருந்த கடன்கள் அவரை விட்டு போய்விட்டது அவர் மகிழ்ச்சியோடு அந்தியகால வரைக்கும் அவர் சந்தோஷமாய் வாழ்ந்து இந்த சந்தோஷத்தை அநேகருக்கு சொல்லி அவர் மயமிரித்திருக்கிறார் அருமையான பிள்ளைகளை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த சமாதானத்தை கொண்டு வந்தவர் கர்த்தராகியா அவர் திரும்பி போகும்போது சமாதானத்தை கொண்டு போகவில்லை சமாதானத்தை இங்கேயே வைத்துவிட்டு சென்று போனார் என்று நாம் காணுகின்றோம் நான் சொன்னேன் அதாவது நாலாயிரம் வருடங்களாக எனக்கு இன்று காலையில் இந்த ஒரு ஒரு விளக்கம் எனக்கு கிடைத்தது நாலாயிரம் வருடங்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாத அவர் வந்தார் பாருங்க எட்டும் ஒன்பது வசனங்களை சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தார் தேவ தரிசனம் உடையவர் சமாத தோன்று வெளிப்படுத்தல் இவருக்கு அந்த நாள் எப்பொழுது வரும் என்று வயதான மனிதன் என்று சொல்லப்படுகிறார் வயதான காலத்தில் எட்டு நாளாக இருக்கிறது அவரது தேவாலயத்திற்கு யூத முறையும்படி அவருக்கு பேரிடுவதற்காக தேவாலயத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த போது அந்த சமாதான பிரபு தோன்றிவிட்டார் அவர் தேவாலயத்துக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இவருக்கு அறிவிக்கப்பட்டது இவர் அங்கே சென்று என்ன சொல்லுகிறார் பாருங்க வாசங்க அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக்கொண்டு அவன் அவரை தமிழை கைகளில் ஏந்திக்கொண்டு தேவனை சோதரித்து ஆண்டவரே உலகத்துல அநேக மகான்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அநேகமான பெரிய பெரிய காரியங்களை நடப்பித்து அநேகர் தோண்டி மறைந்திருக்கலாம் அவர்களுக்கு சமாதானம் இல்லை அவர்கள் சமாதானத்தை கொண்டு வந்ததும் இல்லை மண்பு கிளைக்கு சமாதானத்தை கொடுத்ததும் இல்லை சண்டையிட்டு காரியங்களை மேற்கொண்டு நடப்பி திரைக்கலாம் உழு உலகத்திற்கும் சமாதானத்தை கொடுக்க வந்தவர் கத்திராசு மேற்பிரிக்கு அறிவிக்கும் போது இரண்டாவது பத்தாவது செய்யலாம் அவர்களை நோக்கி தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நர் செய்தியே உங்களை அறிவிக்கிறேன்லையூதர்கள் மூலமாக இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அதாவது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த சமாதான தோன்றியிருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டதை நாம் காண்கின்றோம் அருமையான கொண்டு விட்டு போகவில்லை வைத்து விட்டு போனார் இந்த பூமியில சமாதானத்தை வைத்து போனார் அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னார் நான் சொல்லுகின்றேன் நான் போய் தரோட பர்சத்தாவே உங்களுக்கு நான் அனுப்புவேன் இப்பொழுது சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார் ஹலே லோயா ஹலே லோயா ஹலே லோயா கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்முடைய பாவத்தை சுமந்த தீர்க்கும் நமது வர வேண்டிய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோதரிக்கிறேன் நிறுவனம் முதலாவது அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தையும் ஒருவர் வாசிக்கலாம் முதலாவதிகாரம் இருபதாவது வாக்கியம் ரத்தத்தில் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால சமாதானத்தை உண்டி பூலோகத்துள்ளவர்களும் ஒன்றாக இணைத்தார் புனிதமான இடம் பூலோகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் பாபிகள் அதான் அவர் சந்ததிகள் சந்ததிகளாய் வாழ்ந்தவர்களுக்கு எங்கே போசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் அருளிய இந்த மெய் ரட்சிப்பு சமாதானத்தின் மூலமாக என்ன உண்டாயிற்று ால நமக்கு சமாதான உண்டு பண்ணினா என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக ஆண்டு வரை நான் சொல்த்துகிறேன் இந்த சமாதானத்தின் செய்தி முதலாவது யாருக்கு யாரு கொண்டு அறிவிக்கப்பட்டது தூதர்களை கொண்டு அறிவிக்கப்பட்டது மேற்பர்களுக்கு என்று நாம் காணுகிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற காரியம் என்ன என்றால் அண்டவராகி தேவன் நம்முடைய அப்பாசலர்களுக்கு தேவன் அதாவது மருமக்களுக்கு சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கும் கருவிகளாக அவரை பாவித்தார் அவர்களை பாவித்தார் என்று இறைவாக்கு சொல்லுகிறது தூதர் செய்தி அறிவிக்கப்பட்டது இந்த சமாதானத்தை மருமக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நம்முடைய அவர்கள் வழியாக அவர்கள் தெரியாதவர்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் பிரவேசிப்பது இல்லை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வழியாக இந்த பிரச்சனை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கத்தர் வழிகாட்டி இருக்கின்றார் பின்பற்றி அதை பெற்றுக் வேண்டும் என்று சொல்லுகிறதற்காக ஆண்டு வரை நான் எகத்தில் தானிய உண்டு கேள்விப்பட்டு எல்லா இடத்துல இருந்து ஜனங்கள் ஆகாரம் பெற்றுக்கொள்ள வந்தார்கள் பார்வையிடத்தில் அவர்தான் அரசால் அவரிடத்தில் போய் ஆகாரங்க கேட்பேன் என்றார்கள் அவர் சொன்னார் யோசிப்புகிட்ட கொடுத்துருக்கிறேன் அந்த அதிகாரத்தை அங்கே போய் யோசிப்பு சொல்கிற பிரகாரம் கேட்டு பெற்றுக்கொள் யோசிப்படுதில் சொன்னார் நான் அது ஸ்தானத்தில் மட்டும் இருப்பேன் மற்றபடி உள்ள காரியங்கள்லாம் நீ நடப்பி என்று சொல்லியிருந்தார் என்று நாம் காணுகிறோம் அதற்கு மாறாக இல்லாண்டவரை நாங்கள் விவசாய பின்னடத்தில் போக மாட்டோம் நீர் தான் அதுதான் கர்த்தர் காண்பித்த முறை அருமையானவர்களே ஆனப்படினாலே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் எஸ் ஆரண்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் சமாதான சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன தேவனுக்கு மய்வு உண்டாவதாக சமாதானத்தை கூறுகிறவர்கள் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது இறை வாக்கு சொல்லா சமாதானத்தை கூறி நற்காரிங்களை சுவிசேசமாக அறிவித்து ரஷ்ப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரிகம் அணுகிறார் என்று சீருக்கு சொல்லுகிற சுசேசகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன இந்த சமாதானத்தை எவனமாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷத்தை அறிவிக்கிற சமாதானத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுசேசனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் உயர்ந்த மேல் சபையின் மேல் சபைக்குள்ள அவருடைய பாதங்கள் அழகுடையதாக இருக்கிறது என்று திருவாக்கு சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு முறை சோதரிக்கிறேன் சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் கொடுக்கிறார் அவர் அவருக்கு எடுத்த பிரயாசம் என்ன என்கிறத சொல்லிக் கொடுக்கிறோம் பெற்றுக் கொள்ளும் வழியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்கிற வாக்கு சொல்லுகிறது கூறுகிற சுசேசனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு இருக்கின்றன சொல்லு அருமையான வீடுகளில் ஏற்றுக்கொள்கிறார்களோட வாழ்க்கையில் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்க சமாதானத்துக்குரிய பாத்திரம் சேர்வு இல்லாவிட்டால் திரும்ப உங்களிடத்தில் வரும் என்னிடத்தில் வரும் என்று கருத்தை சொல்லவில்லை நன்றாக கவரீங்க அதாவது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு யார் இந்த கட்டளை கீழ்படுகிறார்களோ அவர்களுக்கு மெய் சமாதானம் உண்டு என்று இறை வாக்கு சொல்கிறது அலையலு மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களே பதினான்கு வரைக்கு வாசுகிறான் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது எவனாயில் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் நேரிடுவது நீங்கள் பிரவேசிக்கும் போது வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்கிறவருடைய என்ன செய்யணும் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் வீடுகளில் சென்று சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள் சமாதான சேரும் சமாதான பாத்திரங்கள் இல்லாவிட்டால் அவர்களை சேராது இப்ப எனக்கு எத்தனையோ போன்கள் திரும்ப வருகின்றது இந்த இன்டர்நெட்டில் செய்தி கேட்கின்றவர்கள் போன தொடர்பு அந்த செய்தியை கேட்கும் சிலர் மனம் திரும்பி அவர்கள் மையாகவே நாம் இந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று விரும்பி கேட்கின்றார்கள் சிலர் நாய்புகளும் சொன்னோம் அவர் கடனில் இருந்து அவர் வியாஜில் என்று விடுதலை ஆக்கப்பட்டார் அவர்கள் ஜெவம் எல்லாம் நன்மை கிடைத்தது என்று சில வார்த்தைகளை சொல்லுகிறோம் அல்லவா அதை பிடித்துக் அதற்காக ஜெவம் பண்ண கேட்கிறார்கள் அதாவது எங்களுக்கு கடன் இருக்கையா தீராத கடன் என்று போன பேசும் அழுகிறார்கள் அழுது கொண்டே சொல்லுகின்றார்கள் கடன் தீர வேண்டும் அதற்காக ஜெவம் பண்ணணும் அதற்காக ஆலோசனைத்தார்கள் என்ன சொல்லுடைய வார்த்தை சமாவனத்துக்குரிய செய்தியை யார் கேட்டு அதை மனதில் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்க கூறுங்க அது அவர்களுக்கு சேரும் சமாதான பாத்திரம் இல்லாவிட்டால் திரும்ப அது எங்க பேரும் உங்க இடத்துலதான் வரும் உங்க இடத்துலதான் தந்து வைத்திருக்கிறேன் மையமே உண்டாவதாக சொல்வார்கள் நான் அதாவது கடவுளுக்கு மட்டும்தான் கீழ்படுவேன் எந்த மனிதனை மதிக்க மாட்டேன் மாட்டேன் என்று சொல்கிறார் அவர்கள் வேதம் தெரியாதவர்கள் அவர்கள் தேவ திட்டம் அறியாதவர்கள் என்பதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களை ஏற்றுக் கொள்கிறவன் என்னை ஏற்றுக் கொள்கிறான் உங்களுக்கு நன்மை செய்கிறானோ தீமை செய்கிறானோ எது சில எனக்குத்தான் செய்கிறான் என்று இறைவாக்கு அழகாக அருமையாக நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது அது வாசல் வாசல் வழியால் பிரவே செய்யாமல் போய் கொண்டிருந்தாலும் உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறது அருமையான தலைவர்களால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகின்றது அவர் சிலுவையில் சிந்தியாலே சமாதானத்தை நமக்கு அவர் சம்பாதித்து பெற்றிருக்கிறோம் பெற்றிருக்கிறீர்களா பெற்றிருக்கிறோம் அளவு இருக்கிறது அவள் வழங்காத சந்தோஷம் இருக்கின்றது பல பாரத்தோடு ஆன சமூகத்தில் போய் அந்த ஒரே சோத்திரா நம்மளை குலுங்கு குறுங்க செருக்கி வைக்கிறார் அது என்ன அந்த சந்தோஷம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்க அதற்கு விலை மதிப்பு இல்லை விலை மதிப்பு கொடுத்து அதை முடியாது அப்படியே சிரிக்க வைத்து அழுகிற பிள்ளைகளுக்கு இந்த பெ பெரியவங்க அதாவது உடம்புல கிச்சளம் காட்டி சிரிக்க வைப்பாரு வைப்பாங்க அது மிட்டாய் விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து அதனுடைய அழகை நப்பாட்டி விடுவார்கள் அதே வண்ணமாக கவலையோடு பாரத்தோடு காணப்படும் போது சிரிக்க வைக்கிறார் மகிழ வைக்கிறார் அதாவது யாராவது பார்த்து விட்டால் என்னாகுமோ என்ற அளவுக்கு அது பொங்கி விடுகிறா என்னுடைய சமாதானம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டுவர் சொன்னார் அது உலகம் பெறுகிறார் உலகம் கொடுக்கிற உலகம் எந்த வகையில கொடுக்கிறோம் சமாதானத்துக்கு ஈடாகாது அவ்வளவு பெரிய சமாதானம் அந்த சமாதானத்தை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக சுவிசேசகனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த சமாதானத்தை அவர் வழங்குகின்றார் அந்த சமாதானத்தை கூறின காரியங்களை அறிவிக்கிறேன் அந்த சுவிசேசகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் அழகா இருக்கிறது சொல்லுகின்றது போது வீடுகளில் உங்களை யார் ஏற்றுக் கொள்கிறார்களோ அந்த வீட்டில் சமாதான வாழ்த்து நீங்கள் எதை கூறுகிறீர்களோ அது உண்டாகும் ஆனப்படினா சமாதான வாழ்த்து சமாதான பாத்திரம் இருந்தால் சேரும் இல்லாவிட்டால் என்னிடத்தில் வரும் என்று சொல்லாமல் உங்களிடத்தில் வந்துவிடும் என்று சொல்கின்றார் அவர்கள் வசமாக அவர்களுக்கு தேவன் தம்முடைய அதிகாரங்களை கொடுத்து அவர்கள் மூலமாக சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கும்படியான வேலை இயக்கத்தில் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படித்தான் செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த வார்த்தை ஆங்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பல செய்திகளை நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஏற்கனவே நேரடியாக ஒரு குடும்பம் ஒருவர் வந்து பாவரிக்கு சிறு பர்சத்தாக பெற்று கம்பெனியில் பங்கு பெற்று அவர்கள் திருச்சபையாக இயங்குகிறார்கள் நான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஜெர்மன் தேசத்தில் அப்படிப்பட்டிருக்கிறீர்கள் உலகம் முழு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது நடக்க போகின்றது வார்த்தை ஏற்றுக் கொள்கிறவர்கள் பாதங்கள் மலைகளின் மேலே அமல அழகாக இருக்கிறதா பார்வையில ஓய்யா உண்டாவதாக அப்படிப்பட்ட சீனர்களை பார்த்துதான் சொன்னார் செய்தி அறிவிக்கும் போது அவர்களுக்கு சேரும் அப்படி இல்லாமல் வேறு நோக்கத்தோடு கூப்பிட்டு உங்களுக்கு திரும்பி வந்துவிடும் சொல்லுகிறபடினால அந்த ார்களதான அவர்கள் அந்த வீட்டில் ஒருவருடைய தலையில கைவித்து ஜெமணிவிட்டால் அந்த சமாதானம் அவர்களுக்கு கிட்டும் என்பது உண்மை அலையலா அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ அது அவர்களை சேரும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வீடுகளில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எல்லாரும் கைவிக்க விடாதீர்கள் என்று சொல்லுவதுதான் அதாவது இன்று ஊழியம் என்கிற அடிப்படையில் எத்தனை வகையான ஊழியங்கள் இன்று தேசத்தில் நடக்கிறது நாம் அறிந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் நீங்கள் அந்நிய பாச பேசுகிற எல்லாவற்றையும் நினைக்கிறீர்களா திரிக்க தர்சனம் வாழ்க்கையை செம்மையாய் அமைத்து கொண்டு கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் இந்த வரங்களை அருள்கின்றார் அவர்கள் மூலமாக கற்பனை இதை நடப்பிக்கின்றார் அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் சமாதான குறைவு நீங்கிவிடும் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அக்கம் பக்கங்களிலே பலவிதமான சூழலின் மத்தியில் சமாதானத்தில் இழந்திருக்கின்றவர்கள் மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லுவோர் எத்தனை பேர் நாம் கேட்கிறோம் இன்றைக்கு அருமையான சமாதானம் இல்லாதபடி சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறவர்கள் சாரம் இல்லாத சான்று ார்கள் ஆறாம் பதினான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காய்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் சொன்னேன் அதாவது எல்லாவற்றையும் நம்பாதீர்கள் சமாதானம் அவர்களுக்கே இல்லை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அந்த கட்டளை அவர்களுக்கு இல்லை அவர்கள் வேறு நோக்கத்தோடு வீடுகளுக்கு வீடுகளுக்குள்ளே அழகிறார்கள் செல்கின்றார்கள் அப்படினால அவர்கள் கூறுகிற சமாதானம் சேராது அதில் சாரம் இல்லாத சிமெண்ட் போட வெறும் அதாவது போதும் போட்டு மணல போட்டு என்றால் பழைய விழுந்து விடுங்களேன் என்று நாம் காணுகின்ற உடையவர்கள் சமாதானம் கோரியனால் அது அவர்களை சேரும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு நான் சொத்து இருக்கிறேன் தேவனுடைய பரிசுத்தாபத்திற்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் இந்த ஒற்றையால் உடையில ஒரு அம்மாவுக்கு பதினெட்டு வருஷமா ஊமையா இருந்த ஒரு அம்மாவுக்கு கத்திரங்களை அனுப்பி அவர்கள் சில நிமிடங்களிலே வாய் பேசினார்கள் அவர்கள் பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்க பாவடம் சட்டையும் போட்டிருந்து அவர் தூக்கி கொண்டுதான் எங்க முன்னால வைத்தார் வரமடனு சொல்லி முதலாவது தூக்கி கொண்டு வைத்தார் ஜோமணி உடனே அலக்கடித்து அந்த ஆவி போயிட்டு பேச ஆரம்பித்தாரு சில நாளைக்குள்ளாக அவர்கள் பழைய அலுவலக வயதுக்கேற்ற பெரிய ஆளாக ஆகிவிட்டாரு இருந்தாரு அப்படி அவர்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் இடையிடையே போய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கொண்டே இருந்தோம் அவர்களுக்குள்ள ஒரு மீறுதல் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்குள்ள ஒரு கிப்தி இறங்கிட்டு ஒரு சாத்தான் ஒரு கிப்தை கொடுத்து விட்டான் கொடுத்த தீர்க்க சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் மக்கள் கூட்டம் அங்கே வர ஆரம்பித்தது ஜபக்கூட்டம் நடத்த ஆரம்பித்தார்கள் சில கிரிகளையும் சாத்தான் இதனால கீழ்படி ஆமையன் ஆவி அவளுக்குள்ளே புகுந்து நாங்கள் இதை தேவிடத்தில் அறிந்து ஒரு நாள் இரவு அங்கே சென்றோம் இப்படி இருக்கிறது போய் அந்த வீட்டாருக்கு ஆலோசனை கொடுக்கணும் என்று எங்களை அனுப்பினார் அப்படி அங்கே சென்றோம் அங்கே செல்லும் போது எங்க என்ன நடக்கிறாங்க திருவிருந்து நடக்குது அந்த அம்மா ஒரு பாத்திரத்துல இதையோ தண்ணியை வைத்துக் கொண்டு இது என்னுடைய ரத்தம் இது என்னுடைய சரீரம் என்று அங்கே வந்துருக்குற எல்லாரும் கை நிட்டுக்கிறாருன்னு கொடுக்குது நாங்கள் உள்ளே போனதான எல்லாம் ஸ்டாப் ஆச்சு அப்படியே கப்ஸு பண்ணி இருந்தாரு சரி ஐயா எதாச்சும் அவங்க ஜோபமணி அப்படின்னு சரி ஜோபுணி முடிச்சாச்சு ராத்திரி அங்கே தங்கி இருந்தோம் தங்கி இருந்து அவருக்கு ஆலோசனை கொடுத்தோம் தெருந்து கொடுக்கறது யார் அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அது யார் செய்யணும் என்ன என்று அதனுடைய மேன்மை குறித்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலை பரிசத்தாய் பெற்றுக்கொள்ளலை உங்களுடைய வாழ்க்கையில் வேறு ஒரு ஆவி உங்களில் கிரியேட் செய்யுது என்றபோது அவர்கள் கேட்கறது கொஞ்சம் விசனமாக இருந்தது என்னால் அவரை அவர்களை தேடி நிறைய பேர் வருகிறார்களே ஆனப்படினாரு அப்படி இருந்தார்கள் எப்படி ஆலோசனை எடுத்து ஜபம் விட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அவர்கள் கடை வைத்திருந்த இடம் அதில் தான் ராத்திரி இப்படி இப்படி இருந்து பண்ணிட்டு இருந்துட்டு காலையில் எழும்பி வர்றது அப்படி நாங்கள் இருக்கும்போது விடியற்காலத்தில் அந்த அம்மா எலும்பிட்டு பெயர் சொல்லி கூப்பிடுது என்ன பெயர் தேவதை எடுத்து அதிகாரத்தை வாசி என்று சொல்றது அவர் எடுத்து வாசித்தார் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அந்த அம்மா தீர்க்க தர்சனமாக சொல்லுது என்னுடைய ரத்தம் என்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சுத்திகரிக்கும் போது என்னுடைய பிள்ளைகளை ஞானஸ்தான் எடுக்கும்படி யாரும் சொல்லக்கூடாது என்று தீர்க்க தரிசனம் சொன்னது தீர்க்க தரிசனமா அதான் நான் முதலாவது சொன்னேன் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கட்டுடைய ஆகிவினால் உண்டாகிறது அல்ல கஷ்ட வார்த்தைக்கு கீழ்ப்புடையாதவர்கள் எழுப்பல்கள் எல்லாம் கீழ்ப்புடைய வார்த்தை அவன் என்ன சொன்னார் என் இவ்ளோ சொல்லி முடிந்தது காலையிலே நாங்கள் வழி அனுப்பிட்டு போயிட்டு வர்றோம் அது சொன்னாங்க திரும்ப வாங்க திரும்ப கத்தனை அனுப்புனா வருவோம் நான் ஒன்று கேட்கிறேன் அதாவது எந்த ஒரு கணவனையும் பேர் சொல்ல கூப்பிடும்படி சொல்ல மாட்டார் ஏசு கிறிஸ்துதான் சொல்லி இருக்கிறார் பாவமன்றி ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய சீடருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார் அதனுடைய நாள கெட்டுப்போகாதீர்கள் அன்று அந்த வீட்டிற்கு சென்றதுதான் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான கட்டிட பிள்ளைகளை யாரையும் சத்திரம் மேற்கொண்டு விட தேவருடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்காத யாரையும் சத்திரம் மேற்கொண்டு விட முடியும் தங்களுடைய ஞானம் தங்களுக்கு சரியாக சொல்லவில் தோன்றிக் கொண்டே இருக்கும் அது கேள்ப்பிடி ஆமீன் சுவா உண்டாகி உண்டாகி வளர்ந்து வளர்ந்து ஒரு கொண்டு போய் என்பது ஊழிய காலத்தில் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு சிறீகார்களே இவர்கள் செய்கிற ஊழியம் என்ன என்றார் சாரம் இல்லாத சாந்தை பூசுகின்ற ஊழியம் என்று வேதம் சொல்லுகின்றது வேதத்தை கவனிக்க ஜபங்களும் அவைகாம் வேஸ்ட் என்று நாம் காண்கின்றோம் சங்கிதான் ஒருவர் நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா சமாதானம் உண்டு உங்களுடைய நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இடரல் ஒன்றும் இல்லை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த மிகுந்த மிகுந்த மிகுந்த சமாதானம் உண்டு வார்த்தையை கேட்டு செயலுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லுகிறது சமாதானம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிறோம் தேவதேசனுடைய மூலமாக சமாதானத்தை யுவனமாக பெற்றுக் நமக்கு வந்தது சமாதான தீர்ப்பை உணர்ந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் சிந்திய வெளியேறப்படும் உண்டு பண்ணினார் சாதத்தனை ஏற்றுக்கொண்டு கீழ்படிந்து அறிக்கையிட்டு நம்முடைய கர்மங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அண்டவராக நொறுக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் அவர் ஆட்சியனை உட்படுத்தப்பட்டார் என்ற இந்த மெய் உணர்வை பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு இந்த மை சமாதானம் உண்டு சமாதானம் அதாவது சமாதானம் என்று நாம் காணுகின்றோம் அச்செய்தியை அறிவிக்கிறார் சமாதானத்தை அதை ஏற்றுக் கொள்கிறவருடைய குடும்பங்களில் அவர் அருள் செய்கிறான் அவருடைய வார்த்தையினாலே கத்தராகிய தேவன் அந்த மை சமாதானத்தை அந்த வீட்டார்மையில் அனுப்புகிறார் என்று நேத்திராசிக்கிறோம் அருமையாக சொல்லிவிட்டார் உங்களை ஏற்றுக் கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் கடவுளாக முறை அமைச்சிருக்கிறார் இப்படித்தான் அவர் வந்து நேரடியாக கொடுக்கிறது இல்லை ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனை ஆசிர்வதித்து ஜனங்களா வாங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லல அவடர் இடத்துல கொடுத்தார் கொடுத்து அவருமாறிங்க அவர்தான் பெருக்கும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் மிகவும் வந்தது என்று நாம் காண்கின்றோம் அருமையான கற்று பிள்ளைகளை என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று இறைவாக்கு சொல்லுகிறது ஏ சுவாமி என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போனார் சமாதானத்தோடு தான் சமாதானத்தை தான் கொண்டு வந்தார் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்துவிட்டு சமாதானத்தை வைத்துவிட்டு அவர் போயிருக்கிறார் அந்த சமாதானத்தை நாம் எல்லோரும் பெற்று தரிசனம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கிறது ஒரு மனிதனால் பாசு இருக்கிறார்கள் தம்பியையும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்க ஞானஸ்தானம் பண்ணாமல் பரலவத்துக்கு போக முடியாது அப்ப அவர் என்ன சொல்லுவார் யோவான் ஸ்தானா காட்டுங்க அப்படி ஆள் இருந்தால் அவரிடத்துல தான் நான் பெறுவேன் அது அந்த யோர் தான இதில் போய் தான் ஞானஸ்தானம் பெறுவேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த ஆள் இருக்கிறான் என்று சொல்லி சொன்னார் தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் அந்த மெய் சமாதானத்தை உடையவருடைய அந்த ராட்சியத்தை அடையவும் மாட்டார்கள் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் மகிமை உண்டாவதாக ஆண்டவராய தேவன் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சமாதானத்தை உண்டு கொண்டு ஆக்கிர அவர் மேல் வந்தது அவர் ஆக்கிய அந்த சமாதானத்தை கொண்டு வந்தார் அந்த சமாதானத்தை மனுமக்களுக்கு அதாவது கொடுப்பதற்கு அவருடைய மனுமக்கள் மேலுள்ள ஆக்கிய தீர்ப்பை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர் நொறுக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு அவர் காயப்பட்டு குற்றோராக்கப்பட்டு மறித்தார் என்று நாம் காண்கிறோம் அவர் அந்த கல்வாரி நமக்காக வைத்திருக்கிறார் மேய்புற இடத்துல தூதர்கள் சொன்னார்கள் அல்லவா எல்லா ஜனத்துக்குமே இந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்று எல்லா ஜனங்களுக்கு யார் ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சமாதானம் உண்டு என்று நாம் காணுகின்றோம் அந்த சுசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் சமாதானம் எப்படி இருக்குமா மூன்றாவதாக பார்க்கிறோம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான் ஆயின் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமா இருக்கும் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமா இருக்கும் அப்படி ஒரு சமாதான நதியை போல ஒரு சமாதான நதியை போல நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் கற்பனைகளை கவனித்தால் வார்த்தையை கேட்டு கற்பனைகளை கை கொண்டால் சமாதானம் எப்படி இருக்குமா நதி புறண்டு வரும்போது எப்படி இருக்குமா அதுக்கு அளவு கொடுக்க முடியுமா காட்டாறு மழை நேரத்தில் வரும் பார்க்கவே மயமா இருக்கும் அப்படி புரண்டு வரும் சமதானம் நதியை போல நீதி சமுத்திரத்தின் அலையை வெளிய வர முடியும்னுக்குயு கொண்ட அந்த சமாதானத்தை வைத்து போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறைந்த சமாதானம் எம்மாவிற்கு சென்று சீசர்களோடு கருத்தர் பேசிக்கொண்டு வரும்போது உள்ளத்துல என்னாய் சந்தோஷம் கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி அருமையான கட்டுரை பிள்ளைகள சமாதானம் தேவனை தேடுகிற நமக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் என்ன நீங்க அந்த சபைக்கு போனீங்களே ஏற்றுக் கொண்டீங்களே அவர்தான் கடவுள் சோழ என்ன கிடைத்தது நாம என்ன சொல்றோம் இந்த மேதானம் எந்த பொறி என்ன சொல்றாங்க எங்கேயாவது அமைதியான இடங்களுக்கு எங்கேயாவது அவர்களை முக்கியமான இடங்களை கொண்டு போய் அமைதியான இடத்தில் வையுங்கள் கவலைப்படாமல் இருக்க செய்யுங்கள் அப்பொழுது இந்த நிலைமை மாறும் இதுக்கு மருந்து கிடையாது இந்த நோய்க்கு மருந்து இல்லை அவர்கள் ஒரு அமைதியான இடத்தில் கொண்டு போய் அவர்கள் கவலையை போக்க வழி தேடுங்கள் அவர்கள் டாக்டருக்கு அது வழி தெரியாது அல்லவா அது தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் கவலை போக்குவதுக்கு கவலை போகிறவுடன் தெரியாமல் போவதற்கு அவர் என்ன வைத்திருக்கிறார் நதியை போல புரண்டு வருகிற சமாதானத்தை கடலின் அலையை போல பங்கி வருகிற வாழ்க்கையை அவர் நமக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளே முத ஆண்டவன் ஆகிய நான் போகிறேன் என்று என்ன அதில் என்னோட சமாதானத்தை இங்கே வைத்து போயிருக்கிறேன் நம்முடைய பாஸ்டர் போயிட்டாங்க ஆனா அவங்க ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஊத்திற்கு போகிற ஒவ்வொரு நேரங்களும் என்னோட இருக்கிறது நான் உணர்கிறேன் ஆவியின் பிரசனம் இருக்கிறது நான் உணர்கிறேன் அப்போ சொல்ல பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்களும் என்னுடைய ஆவியும் கூடி வந்திருக்கும் போது குரு சபையில ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் அல்லவா ஆனபடினால அந்த சம்பவத்தை முன்னிட்டு அவர் சொல்லுகின்றார் சபை கொடி வரும்போது என்றால் என்னுடைய நானும் சேர்ந்து தவறு செய்திவிட்டது அக்கிரமக்காரனை தள்ளி போடுங்கள் நானும் சேர்ந்து அதாவது நீங்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலையும் என்னுடைய ஆவியும் உங்களோட பிரசன்னா இருக்கிறது என்று அப்போ சொல்லுகிறார் இருக்கிறது ஆனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளு இந்த கூட்டத்துக்குள்ளே ஒருவன் தவறு செய்வானால் இந்த ஐக்கியத்தில் நானும் இருக்கிறபடினால் நானும் சபையுடைய வரும்போது என்னுடைய பிரசன இருக்கிறபடியால் நானும் இந்த பாவத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறேன் தான் அதாவது என்று சொன்னார்கள் பாவரிக்கை செய்யும் நானும் என்னுடைய பிதாக்களும் பிதாக்களுடைய பாவத்தை தன்னுடைய பாவமாக எண்ணி சொன்னார் என்று நாம் காண்கின்றோம் அளர்மையான கட்டிட பிள்ளைகளை சொல்லுகின்றது என் கற்பனைகளை கவனித்தால் அலமாயிருக்கும் நீதி சமுத்திரத்தின் ஆலையை போலோம் அலேலு அலேலுயா இப்படிப்பட்ட சமாதான நமக்கு நாம் இதை சொல்ல வேண்டும் நாங்கள் ஒரு சமாதான தேசத்திற்கு போகின்றோம் அந்த சமாதானத்தை இங்கே அனுபவிக்கிறோம் அச்சம் என்றால் என்ன தேவிட புசிப்பும் குடிப்பும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் அலையலுயா பரிசுத்தாயினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது என்ன தெருவாக்க சொல்லுகிறது புசிப்பு குடிப்பும் இல்ல அது உலகத்தில் வந்து அனுபவிக்கிறார் தேவருடைய பிள்ளைகள இந்த நாட்களில் நம்முடைய சமாதானம் இன்னும் அதிகப்பட வேண்டும் சமாதானம் இன்னும் நிறைவுண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதற்காக நான் தேவனுக்கு சோதரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் இந்த சமாதான குரல் இடையிடம் ஏற்படுகிறது ஒரு வீட்டிற்கு சென்றோம் தேவனுடைய பிள்ளைகளும் இதை அறிந்திருக்க வேண்டும் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதா உண்டாகுமா என்கிறத நான் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் பெரிய பட்டதாரி குடும்பம் ரெண்டு பேரும் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிற ஒரு ஆபிசர் தனி கார் உண்டு தனி டிரைவர் உண்டு பல வசதிகள் உண்டு அங்கே என்ன தகராறோ குடும்பத்தில் எங்களுக்கு அந்த நேரத்தில் வீடு அந்த வீட்டுக்கு போக என்று கருத்தர் ஏவினார் கட்டளை அந்த வீட்டிற்கு நாங்கள் சென்றோம் சென்ற போது திறந்து கிடக்கிறது ஒரே அமைதி ஒரே மன்னன் மன்னண வாடன உள்ள போக முடியல ஒரே மன்னன வாடக அங்க என்ன நடந்துருக்கிறது அந்த அம்மா வரிந்து கட்டி விட்டு மன்னனை தரையில் ஊற்றிட்டு தீப்பட்டி தேடி இருக்காங்க தீ குச்சிடுறது வர சொல்றதுக்காக சுவாச அந்த நேரத்தில் அப்படி ஒரு கிரியை செய்திருக்க அவர் இன்னொரு முக்கம் இந்த நாங்கள் வருகிற காலடி சத்தம் கேட்டி அப்படியே உத்த பார்த்திருக்கிறார்கள் ஓடி போய் பார்த்து நம்ம ஒழித்து வீட்டுக்கார இடத்துல கேட்டோம் என்னையா என்னையா ஒரே மன்னனை ஆடையா இருக்கு என்ன மன்னனை செஞ்சுட்டு போலிக்கையா அப்படி இப்படி உள்ளதை சொல்லுங்க உள்ளதை சொல்லுங்க சிச எங்க சிச எங்கே இருந்தாங்க வளர்த்துறாரு அதுக்கப்புறம் அவன் உண்மையை சொல்லும் சொன்னார் அதுக்கப்புறம் ரஷிக்கப்பட்ட உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட தீய யூதாஸ்தோடைய ஆவி பூந்துட்டு தான் இந்த வர சொல்லி குளிச்சுட்டு வெளியே வந்துது வந்து வெக்கப்பட்டு முகத்தில் பார்க்க முடியாமல் விதிங்குவதுங்க ஆலோசனை கொடுத்து நேரடியாக நரகத்துக்கு போக பார்க்குறீங்களா நீங்கள் தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக இந்த உலகத்தார் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏழாம் நகரத்திலும் கீழா நரகந்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவீங்க டைரெக்டாக குதிச்சிடுவீங்க நரகத்தில் தெரியுமா அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி அறிந்த பிறகு உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட யூதா சாய் பூந்துட்டுது என்று கொடுத்து பாவ அறிக்கை சேவைத்து குடும்பத்தை காப்பாற்றினோம் அலையிலோயா இன்று அவர்கள் குடும்பமாக பிள்ளைக்குட்டிகளோடு இருக்கிறார்கள் கடவுளுக்காக ஒரு ஆலையை தீங்கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிவோம் அலையிலோயா ஆ தேவனுடைய பிள்ளைகளே எப்படியோ ரஷிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயோ போய் விட்டு பிரிந்து போய்விடுவேன் டயஸ் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இவைகள் எல்லாம் மாற்றிக் கொள்ளுங்கள் சமாதானத்தை நிறைவாக பெற்றிருக்கவில்லை என்பது அதனுடைய பொருள் இந்த சமாதானத்தை நிறைவாக பெற்றிருக்கீவ அது பரிபூரணப்படவும் ஜீவனை கொடுக்க மாத்தன பரிபூரணப்படவும் வந்தேன் ஆனப்படினால் அருமையான தேவருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட அலங்கோலத்துக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் காத்துள்ள என்னுடைய சமாதத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அதை பற்றி கொள்ளுங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள் வார்த்தையை கேளுங்கள் வார்த்தையை கேளுங்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிற சுசேசகன் சுசேசகனுடைய பாதங்கள் மலையில் மேல எவ்வளவு என்று இறைவாக்கு சொல்லுகின்றது மேற்பர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள் எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறோம் என்று கத்தராய் கிறிஸ்து ரஷகர் உங்களுக்காக தாவிதன் ஊரிலே பிறந்திருக்கிறார் அலையலு விழித்திருக்கிற மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது என்று நாம் காணுகிறார் சமாதானத்தை சமாதான பிரபு பிறந்திருக்கிறார் அந்த சமாதானத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க அந்த சமாதானத்தின் வழியை காண்பிக்க அந்த நற்காரியமாய் சுழசேஷமாய் அறிவிக்க ஆண்டு நம்முடைய சீடர்களை ஆயத்தமாக்கிறார் அது கத்தோடைய பார்வையில் அவருடைய பாதங்கள் ஆண்டு பார்வையில அருமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது இந்த சுழசேசத்தை நீங்கள் ஒரு பட்டணத்தில் போய் அறிவிக்கும் போது உங்களை நம்முடைய வீடுகளில் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வீட்டில் சமாதானுங்க பார்க்கிறீங்க வழி வழியா எப்படி என்றால் சீடர்கள் மூலமாக நற்காரியங்களை அறிவிக்கிறார் அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீடுகளுக்கு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு சமாதானத்தை அருள்மொழியாக சொல்லி இருக்கிறார் அவர்கள் கூறுகிற சமாதானம் அந்த வீட்டார் அதற்கு தகுதி உள்ளவர்களா இருந்தால் அவளை சேர்ந்தார் இல்லையா லொய்யா இவர்கள் அங்கே சும்மா இருக்க மாட்டார அறிவிப்பாரு ஏசு நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு சமாதானத்தை கொண்டு பண்ண முடியாத அவர் தனியை பாடல்களையும் பட்டிருக்கிறார் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்கு பெரியமாக நீங்கள் வாழுங்கள் இங்கே வண்டியூரில் நமக்கு ஒரு கன்வன்சம் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வந்து கொண்டே இருக்கிறது நடந்தது நூறு பேருக்கு அதிகமான பேர் தொடர்பு எடுத்து நாங்கள் அதில் தொடப்பட்டிருக்கிறோம் என்று அதுல தீராத வியாதியுடைய மஞ்சு வளை என்ற இடத்துல ஒரு ஒரு தீராத நோயில் குணமாக இருக்கிறார் இன்னும் பலன்களை சவாயிருக்கிறார்கள் இன்னும் பலனங்களை தொடர்படுத்த வைத்து நம்முடைய பாசி அந்த கிராமத்துக்கு சென்றிருக்கிறார்கள் சென்றிருந்த போது அங்கே ஏழு குடும்பங்கள் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நாங்கள் சபையாக சேர்ந்து கொள்கிறோம் ஒரு வீடு நாங்கள் ரெடி பண்ணி இருக்கிறோம் இடைநாள் மீட்டிங் வந்து நடத்தி கொடுங்க இல்லையா வார்த்த ஏற்றுக் மெய் சமாதானம் எந்தமாதான்குத ராட்சியம் எங்களுக்கு வேண்டும் அதுல நாங்கள் பிரவேண்டும் என்று விரும்பி தங்களை ஒப்பு வந்து கொண்டே இருக்கிறது வேதத்தில் இருக்கிற பிரகாரம் என்று கருத்தருக்கிறேன் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மகமே அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ சுசேசகனுடைய வார்த்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ கற்பனைகளை கவனித்தால் நலமா இருக்கும் கற்பனை குறித்து பேசும்போது அவைகளை கவனமாக கேட்டு அவைகளை கவனித்து கை கொள்கிறவர்கள் பாய்க்குவாங்க அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போங்க அங்கே சமாதான வாழ்த்தலை கூறுங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று இறைவாக்கு சொல்கிறது ஹலெ எழுவையா அப்படி திரும்ப உங்களிடத்தில் வந்துடும் நீங்கள் அதை திரும்ப மற்றவர்கள் பகிர்ந்து கொடுங்க என்று இறைவாக்கு சொல்கிறது அருமையான கற்றுப்பிள்ளைகளை பெற்று ஜபம் பண்ணுகின்றோம் நம்மிடத்தில் ஒரு காரியம் இருக்க வேண்டும் தேவனோடு பழகுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் தேவரோடு பழக்க வழக்கம் வைக்கிற என்று நமக்கு இருக்க வேண்டும் யோகி என்ற இப்படி சொல்லி இருக்கிறது யோகுக்கு சனமான வார்த்தை கொடுக்கிறவர்களா இவர்கள் இருந்தாலும் அவளை நண்பரில் வருவன் சொல்லுகின்றார் அவர் பரிசுத்தினர் அங்கீகரித்து வேகத்தில் ஏற்றிருக்கிறார் உண்மை அது சொல்ல வேண்டியது அவரிடத்தில் பொருள் என்ன சொல்லுகிறது வாக்கியத்தை வாசிக்கிறான் இருக்கும் அதனால் நமக்கு நன்மை வரும் தேவநாடு பழகி என்ன இருக்கா சமாதான மற்ற ஆண்ட சொல்லு வேண்டும் சொல்ல முடிந்த ஒரு அமைதி நிலை ஏற்படும் ஜபத்தை முடித்து என் ஆத்மாவே என்று சொல்லிட்டு முடித்து உடனே எழும்பி விட கூடாது அப்படியே ஒரு தியான நிலைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஒரு தியான நிலை வரும் அந்த தியான நிலைக்கு அப்படியே இடம் கொடுத்துருக்கும் போது அவர் நம்ம சம்பாஷிப்பார் அதாவது நாம் முதலாவது உணர்வுல சம்பாதிப்பார் அப்புறமாக ஆண்டு அதாவது நம் மத்தில உலாவுகிற அந்த நிலையை நாம் காண முடியும் அப்புறம் சத்தத்தை நாம் கேட்க முடியும் நம்முடைய வாயே நமக்கு ஆலோசனை கொடுக்கும் தீர்க்க பேச ஆரம்பிக்கும் அவரோடு நாம் சம்பாதிக்க வேண்டும் அவரோடு பழக வேண்டும் அலு அலையா அவரோடு பழக வேண்டும் அவரோட பழக சமாதானமா இருக்கும் ரொம்ப சமாதானமாயிருக்கும் பேசிவிட்டால் உடனே இந்த உள்ளத்தில் இருக்கிற எல்லாம் மாறி சூரியன் ஒதுக்கி வரும்போது எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி ஒரு ஒளிமயமான நம்முடைய ஏற்பட முடியும் கட்டுரை வார்த்தையை நம்ம பார்த்து சொல்லுகிறது அவரோடு பழகி பழகி சமாதானமாயிரும் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கற்றுரை பிள்ளைகளை அந்த பழக்கத்தை தேவ சமூக பழக்கம் என்ன அப்படி ஒரு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் நான் ரொம்ப படிக்கல அந்த புத்தகம் எழுதி தலைப்பை பார்த்துருக்கிறேன் படித்தவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆனப்படினால அதாவது தேவ சமூகத்து பழக்கம் அதுதான் மனிதனுக்கு எந்த ஐக்கியம் இருந்தாலும் நாயோங்க அதுக்கு சில ஆளுக்கு சில வசங்கள் இருக்கும் அது தெளிவா உன்னை பத்தி இப்படி ஆகும் சொன்ன அப்படின்னு உறவு அதோட முடிந்து போன தேவையான பிள்ளைகளு தேவ சமூகத்து பழக்கம் ஆண்டவர் மனிதன் சொல்லுகிறதை கேட்க மாட்டார் மனிதன் சொல்கிறபடி மனிதன் சொல்லு இன்னார் சரியில்லை என்று சொன்னால் கேட்க மாட்டார் அவருக்கு ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் தெரியும் நம் கத்தருக்கு பெரியமா நடந்து இந்த தேவ சமூகத்து பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்வோம் ஆனால் அதை பாக்கியவர் ஒன்றுமே இல்லை எந்த ஒரு காரியமானாலும் அவருடைய சமூகத்தில் போய் அவரோடு கொஞ்சம் நேரம் பழகிவிட்டால் அவரோடு கொஞ்ச நேரம் பேசிவிட்டோம் என்றால் அவரோடு கொஞ்ச நேரம் சம்பாஷித்து விட்டோம் என்றால் நம்முடைய கவலை எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும் துக்கமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறிவிடும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கத்த சொல்ல சமாதானத்தை வைத்து போகிறேன் கவலைப்படாதீர்கள் நான் போகிறேன் என்று கவலைப்படாதீர்கள் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் எதிர்பார்க்காதீர்கள் உள்ளத்தில் உண்டாகிற மகிழ்ச்சி என்று விரைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் நற்செயதி முதலாவது அறிவிக்கப்பட்டது இரண்டாவதாக தேவ தன்னுடைய சீடர்கள் மூலமாக இந்த நற்சியதியை பூமிக்கு அறிவிக்கிறது மாத்திரமல்ல இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வழியை மகளுக்கு கற்றுக் கொடுத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் மூன்றாவதாக அந்த தேவனுடைய சுசேஷர்கள் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக சமாதானத்தின் சுவிசேஷம் இந்த கற்பனை இந்த பிரமாணங்களை யார் கை கொள்கிறார்களோ கவனிக்கின்றார்களோட சமாதான நதியை போல ரெண்டு ஓடும் ரெண்டு ஓடும் கற்பனைகளை கை கொண்டு பாருங்க ஒரு கற்பனையை விட்டு விட்டு இழந்து சொன்னால் சமாதானம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ஜவம் பண்ணும் போது இருக்கும் எப்பாவது கொஞ்சம் இருக்கும் இந்த நாய்ப்புள்ள சொல்லிக்கொண்டு வருகிற அனுபவம் யாரோடு பேசிக்கொண்ட வழி நடந்தாலும் ஓடுகிற நதியை போல கரை புரண்டு வருகிற நதியை போல சமாதானம் இருக்கும் என்று வாக்கு சொல்லுகிறபடினாலே நான் சோதரிக்கிறேன் நீதிமொழிகள் மூன்று அதிகாரம் ஒன்னு இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஒன்று அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய்ச்சையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் எவ்வளவு பெரிய காரியம் போதகத்தை கவனித்தால் என்னவா தீர்க்காய்சம் ஒரு மனிதனுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது கருத்த நமக்கு என்று அருள்கின்ற வார்த்தை அழகு போதாது என்று நிறைய இருக்கிறது என நாம் தொடர்ந்து நமக்கு அறிவிக்கிற வார்த்தைகளை நாம் கேட்டு இவர்களை கவனித்து இவர்களை கை கொண்டு நாம் நடப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார்யா தலையிலேயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நம்முடைய ஜப வேளைகளிலே கத்திர பிள்ளைகள் தேவனோடு பழகுகிற அனுபவத்துக்கு நேராய் நடவுங்கள் எப்போது நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல எப்போது சோதனை பண்ணிக்கொண்டே இருப்பதில்லை ரெண்டாயிரம் பாட்டி விட்டு தேவனோடு பழகுகிற அப்படி ஒரு நிலைக்கு உங்களை இடம் கொடுங்க கொஞ்ச நேரமாவது கொஞ்ச நேரமாவது அப்படி இருங்க அது நேற்று இந்த பழக்கம் நாமும் பேசல அவரும் பேசுகிற அமைதி அப்புறம் தான் தேவ பழக்கம் உண்டாகும் நாமும் அதற்கு மனதில் பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் நாமும் மனதில் பதில் சொல்லிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரை இப்படி அப்படி அப்படி இந்த பழக்கத்தை தேவையான பிள்ளைகள் அப்பியாசுங்க அதை பழக்கத்திற்கு கொண்டு வாருங்க அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை மத்தியிலையோ நமக்கு மிகுந்த சமாதானத்தின் நதியை போல சமுத்திரத்தின் அலையை போல அந்த சமாதான நிலமையில பெருக்கெடுத்து ஓடும் என்று இறைவாக்கு சொல்கிற இருக்கும் போதும குமார் திமுக நிறுவனம் நீங்க மட்டும் தான் ஆராதிக்கிறீங்களா நம்ம மட்டும் தானா எங்க வந்து ஆராதித்தார் அங்க போய் ஆராதித்தார் கேட்க மாட்டாரா ஆதிக்கலாம் அதுக்கு சொல்லுங்க இரண்டாம் அதிகாரம் வாக்கியத்தை அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு இருக்க வேண்டிய முதல் முதல் கட்டம் முதல் காரியம் என்ன என்றால் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி அவர்களோடு சேர்ந்து அடையபடி நாடு நாடு தேவனுக்கு மயமிருக்கிறார்களோ அங்கேதான் சமாதானம் சமாதான நாடுகிற நீ சுமம் இல்லாதவர்கள் கற்பனைகளை கைகொள்ளவர்கள் உபதேசம் இல்லாதவர்கள் மத்தியில நம்முடைய திருச்சி வைக்கத்தேவன் ஒரு அருமையான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா இந்த சத்தியத்தினால நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு தடவை நாங்கள் என்கிற இடத்துல ஒரு பேரை வருடம் பதினைந்து போராடி இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் அப்போதான் கத்தடத்தில் கேட்டாண்டு இப்படி ஒரு பேரை வருட்ட பதினைந்து எப்படி இந்த ஒழிவு செய்வது கர்த்தர் சத்தியத்தை ஞாப்டினார் கைகளை வைப்பீர்கள் என்றால் வைத்து வைத்துடனே பேரி போகணும் போகலை என்றால் பாவரிக்க செய் வைக்க வேண்டும் அவர்களை அவர்களுக்கு தெளிவில்லாதவர்களாக இருந்தாலும் உறவினர்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வைத்து பாவரிக்க செய் வைக்க வேண்டும் அப்பொழுது இவர்கள் என்று நமக்கு சொல்லி அடுத்தபடிய பாவ அறிக்கை செய்ய வைக்கிறோம் சுத்த ஹயத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணுவதற்குரிய ஆலோசனை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் மொழி என்று அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் அதை கேட்டு அவர்களை கை கொள்ளும் போது பெரும் அன்பையும் சமாதானத்தை அடைபடி அப்படிப்பட்ட ஆராதிக்காதே கிடைக்காது இருக்கிற சமாதானம் போய்விடும் சொல்லுகின்றது ஆராதனை முடிவில் உங்களுக்கு சமாதானம் கூறப்படுகின்றது அந்த சமாதானம் அந்த சமாதானம் பெற்றுக்கொள்வதற்குரிய நிலையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில நம்முடைய மக்கள் இருக்கிற அந்த சமாதான கட்டிச் சேரும் மேல சேரும் அப்படினாலே இந்த நாளிலும் இறைவான தேவன் அந்த மெய்சமாதானத்தை கொண்டு வந்தார் போதும் போது வைத்து போனார் அதை பெற்றுக் கொள்ளும் வழியை தமிழை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த அதிகாரத்தையும் கொடுத்தார் அவர்கள் கூறுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றவர்களுக்கு அந்த மே சமாதான திட்டம் அந்த சமாதானம் யார் கூறினார்களோ அவர்களிடத்தில் போய்விடும் என்று நாம் காணும் அந்த வார்த்தையை கேட்டு கற்பனைகளை யார் கை கொள்கின்றார்களோ ஒரு சமாதானம் ஒரு அளவு மட்டதல்ல நதியில் வருகிற தண்ணி ஒரு அளவு கிடையாது செலவழியில் கரை புரண்டு வரும் பயங்கரமாகி என்று நாம் காண வேண்டும் அப்படியே அந்த சமாதானம் இருக்கும் அளவு அளவிட்டது மட்டிட்டது அல்ல அப்படி பெரிய சமாதானம் இருக்கிறது என்ற பரிபூர்ண படத்தை தான் தேவன் வந்தார் கொஞ்சமாக ஜீவனை கொடுத்தார் அது பரிபூர்ண படமும் யோசித்தவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது அதுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் அருமையான கற்றுமை பிள்ளைகள நம்முடைய கவனிப்போம் வார்த்தையை கவனிப்போம் கை கொள்வோம் சமாதான மிகுதியாயிருக்கும் கருத்தர் ஆசீர்வதிப்பார்கள் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய நாகர்கோவில் இரண்டு பூஜ்யம் ஒன்று சானல் மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா